وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا الذين آمنوا تعينوا بالصبر والصلاه ان الله مع القادرين ولا تقولوا لمن قتل في سبيل الله اموات بل احياء ولا تشعرون ولنبلو انكم بشيء من الخوف والجوع مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَنْوَاعِ وَالْأَنْفُسِ مِنَ الْأَنْوَاعِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَئِكَ عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون وقال تعالى أيضا ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله نظيم قال النبي صلى الله عليه وسلم பெரிய <manyuridillahu> <coughs> <coughs> <daniyata> அவனுடைய விருப்படி எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இந்த ஒவ்வொரு வசுவையும் யாருடைய கருத்துப்படியும் அவன் படைக்க இல்லை மாறாக அவனுடைய விருப்பப்படி படைத்திருக்கிறான் வானம் அது இப்படித்தான் இருக்க யாரும் அவனுக்கு ஐடியாக்கள் சொல்ல இல்ல யாரும் அவனுக்கு கருத்துக்கள் சொல்ல கொடுக்க இல்லை மாறாக அவன்திருப்படி வானத்தை படைச்சிருக்கிறான் சூரியன் பெருப்பம் இவ்வளவுதான் அது இவ்வளவு சூடு உள்ளதாக அது இவ்வளவு உயரத்தில் இருக்கணும் என்ற அமைப்புகள் அவன் எதையும் பார்த்து படைக்க இல்ல அல்லது அவன் அவனுக்கு யாரும் சொல்லி செய்யவும் இல்லை அல்லது அதை படைக்கிற விஷயத்துல அவனோட யாரும் கூட்டும் இல்ல அவனுடைய விருப்பப்படி படைச்சிருக்கிறான் இவருடைய ஏற்பாடுகள் பகலுடைய ஏற்பாடுகள் இந்த கடல்கள் மலைகள் இந்த மரமட்டைகள் எல்லா மக்களுக்களையும் அவனுடைய விருப்பப்படி அவன் படைச்சிருக்கிறான் இந்த படைக்கிற விஷயத்தில் அவனுக்கு இணையோ துணையோ யாரும் உதவியோ கிடையாது அவன் படைச்சது மாத்திரமல்ல இந்த எல்லா வஸ்துக்களையும் படைச்சி அவன் தான் பரிபாலித்துக் படைச்சுட்டு அப்படியே விட்டு விட இல்ல அல்லது படைச்சிட்டு ஒப்படைக்கவும் கட்டளப்படியே இந்த எல்லா படைப்பினங்களும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அவன் சொல்ற மாதிரி இந்த எல்லா வசதி செஞ்சு கொண்டிருக்கிறது அணு அளவும் அல்லாக்குமாறு செய்ய அல்லாருக்கு அனுமதி அல்லா உதிக்காதோ அன்னைக்கு எல்லாம் எப்படி ரெண்டு நாளைக்கு முன்னால உண்டானதும் அமைப்புல சிறிய அமைப்புல உண்டானதும் அதை போல அசலான அமைப்புல உண்டாகும் பிரான் ஹரீஸ் சொல்லப்பட்டவங்க அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல விளங்கி கொள்ள இல்லை அல்லாக்கு எந்த குறையும் கிடையாது கண்ணியமான சோழர்களே பெரியார்களே எனவே இந்த எல்லா வசக்களையும் படை சிறப்பு ஆளுநர் அவன் விருப்பப்படி பரிபாலிச்சு கொண்டிருக்கிறான் இதெல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தியிருக்கிறார் இந்த வஸ்துக்களை எங்களுக்கு வழிபடக்கூடியதாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக உதவி செஞ்சு கொண்டு அப்படித்தான் இருக்கிறது கட்டாயம் இல்லை இந்த மகனுக்குகள் இந்த படைப்பினங்கள் இந்த காற்று இந்த வலைகள் இந்த மரங்கள் இந்த கடல் இந்த தண்ணி இந்த நெருப்பு இந்த ஏனைய படைப்புகள் வஸ்துகள் மிருகங்கள் உதவியாக இருக்கும் கட்டாயம் இல்லை உதவி செஞ்சு நிபந்தனையும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம் உலகத்தை வாழ்க்கையை முடிச்சிடுவான் ரொம்ப சக்தி வாய்ந்த பேசி பேசி பேசி காலத்தை கழிக்கிறோம் அல்லாவ பத்தி வேண்டியாங்க அல்லா பத்தி பேச நேரமும் அப்பையும் அப்படி அல்லாஹத்தி பேச இல்லையா அவன கொதரத்துல காட்டதுக்கு பின்னாலே பத்தி பேச இல்லையா அல்லாஹ பத்தி பெரிய நஷ்டம் தெரியத்துக்குரிய மேலான பெரியார்களே உலகத்துல எந்த வசுவாக அதுக்கு சுயமாக இயங்கக்கூடிய கிடையாது யாருமே இல்லை செய்தவன் எவனும் இல்ல சும்மா நடக்குது அது எல்லாம் என்பது கண்ணியமான குரானின் அவனுடைய கையில சார்ந்த எல்லா வளும் எல்லா படைப்பினங்களும் அவன ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்குது அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க எங்க அல்லா தான் எல்லாம் அவனை கொண்டு தான் எல்லாம் வரையில் பேசக்கூடிய கூடிய கூடிய உள்ளங்கள் வரவேண்டி இருக்குது வாரத்துக்கு பெரிய உழைப்பு செய்யும் மேலாண் இன்றைக்கு என்னத்தான் கேட்டாலும் வந்துடுது அந்த கிளி கிளிக்கு எவ்வளவுதான் களிமாவது பாடமாக்கி சட்டம் எங்கிருது சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு அளவு ஒரு பிரச்சனை கஷ்டம் நெருக்கடி மாற்றமான நிலைமை வந்த உடனே வளமையான பேச்சு வாய்க்கு வந்தது கன்னியான பெரியார்களே அல்லா விரும்ப என்னடா ஒரு அடியான் அவன் காரியங்களை செய்யக்கூடிய நேரத்துல அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த திறமைகளை அறிவு ஆற்றலை முழுக்க அவன் பாவிக்கணும் அதான் விரும்புறான் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை பாவிக்கிறத அந்த அடியான் அதை வெளிப்படுத்துறத அல்லா விரும்புறான் அந்த முழு திறமைகளையும் முழு ஆற்றல்களையும் முழு சக்திகளை வெளிப்படுத்தி காரியங்களை செஞ்சுட்டு சொல்லணும் அல்லாஹ் செஞ்சான் என்று சொல்லுவான் இதா விரும்புறான் தூங்கிக் கொண்டிருந்து அல்லா செஞ்சான் சக்திகள் வெளிப்படுத்தணும் வெளியாக்கணும் வெளியாக்கிட்டு சொல்லும் அல்லா செஞ்சான் வெளியாகிட்டு சொல்லக்கூடாது நான் செஞ்சேன் அப்படி வந்துடக் கூடாது எல்லா திறமைகளை காட்டிட்டு சொல்ல பொதுவாக நடந்தது நடந்தது என்ன திறமையால நடந்தது என்ன பணத்தால் நடந்தது என்ன செல்வாக்கால் நடந்தது என்ன தொடர்பால் நடந்தது சொல்லுது முஸ்லிங்கள் அப்படி சொல்லக்கூடாது முஸ்லீம்கள் சொல்லா செஞ்சார் படிச்சு கொடுத்தான் வந்து சஹாபி என்ன சொன்னார் அல்லா அவனை கொண்டுட்டான் ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் போட்டு நல்ல ஐடியா பண்ணி நல்லா யோசிச்சு தனிய போயிட்டு காரியத்தை சாதிச்சுட்டு வந்தார் வியாபாரி பெரிய வியாபாரியை கொண்டு வந்து தெரிய வேலை பெரியார்களே அதனால தான் ஒரு காரியத்தை முன்னால செய்ய அல்ல இடத்துல அந்த காரியத்தில் நலவை தேடுங்க அதுக்கு பின்னால அது சம்பந்தமாக ஆலோசனை பண்ணுங்க முடிவுகள் எப்படி வருவதோ அதை பொருந்திக்கோங்க ஒரு காரியத்தை செய்ய போறோம் அந்த காரியத்தில் அது சம்பந்தமான விளப்பங்கள் மசூராக்கள் அது பின்னால முயற்சியில இறங்கினோம் முழு முயற்சியோட காரியங்களை செஞ்சோம் முடிவுகளால் ரெடியாக்குறாங்க எது முடிவோ அதை பொருந்திப்போம் அது லாபமா இருந்தாலும் லாபம் நஷ்டமா இருந்தாலும் அது லாபம் தான் அதனால சொன்னாங்க யாரு செய்வ நஷ்டம் அடைய மாட்டாங்க யாரு மசூரா பண்றாங்களோ அவங்க கை சேதப்பட மாட்டாங்க என்ற கருத்தை ரசூல் ஆளுக்கர் சொல்லி இருக்கிறான் அல்லும் ஒவ்வொருத்தரும் ஒரு பூமியா ஒவ்வொருத்தரும் எதுக்கு நான் பூமியாக செய்யும் எல்லாம் எது வந்தாலும் அவருக்கு ஹயாசோ மௌத்தோ ஆஹ் லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ வெளிதங்க தோல்வியா விரங்கும் ஆனா முடிவு நல்லதா யாருக்கு எல்லாம் வெற்றிய குடுத்தானோ வெற்றியை கொடுக்க இல்ல யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினாலும் அவங்க எல்லாம் ஆரம்பத்திலே கனியப்படுத்த இல்ல ஆரம்பத்துல அவங்க எல்லாம் சோதிச்சான் கஷ்டப்படுத்தினான் சிரமப்படுத்தினான் பல அமைப்புகள்ல சோதிச்சான் அதுக்கு பின்னால் தான் அவங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்தான் சம்பவங்கள் இதுக்கு நிறைய இருக்கு மலிங்கிருக்கு இப்ரா முழு சம்பவத்தை அழிவு நாசம் மாதிரி தான் விளங்கிச்சு முடிவு வெற்றி நூலை எடுங்க அரசு நூலைக்கு சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா தெளிவா எங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்குது ஆரம்பங்கள் எல்லாம் நஷ்டமாக அழிவாக தோல்வியாக கேவலமாகத்தான் இருந்தது ஆனா முடிவுகள் எல்லாம் வெற்றியாக கண்ணியமாக சிறப்பாக நல்லதாகத்தான் நல்லா அமைச்சாங்க யூசுப் அலைசலாத்திலே சம்போதரத்தை பாருங்க யூசுப் அலைசலாத்தூக்க சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க போறவங்க வாரவங்க வாரிய கிணத்துல போட்டாங்க தண்ணி போ தண்ணி இருக்கிறதுக்கு வாரிய கிணத்துல போட்டா தண்ணிக்கு பதிலாக அழகான ஒரு குழந்த அழகான் ஒரு பிள்ளைவன் ஒரு சந்தோஷமா அந்த சோதனைக்கு பின்னால் அடுத்த சோதனை என்ன அந்த அந்த பெண்மணி அந்த ராஜாசி அந்த பெண் நாட்டுடைய ராஜாவுடைய மனைவி அவக்கு அதற்கு மீது அன்பு ஏற்பட்டது கவர் அரசு ப் விரட்டி அவங்க பாதுகாத்துக்கொண்டது ஒரு பெண் விரும்புறா ஒரு ஆனை அது உயர்ந்து அந்தஸ்து பிரிக்க கூடிய ஒரு பெண்மணி அழகான பெண்மணி அவரோட தொடர்பு எல்லாம் கிடைச்சிடும் அவட தேவைய பூர்த்தி செஞ்சா ஆட்சியே கிடைக்கிற ஆனா இது அல்லாக்கு மாற்றமான அமைப்பு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அமைப்பு அல்லா கோவிக்கக்கூடிய அமைப்பு அலைசலாம் இந்த பாவத்தை தன்னை பால் காத்துக்கொள்ள ஓடினா நிலைமைகள் மாற்றமாகத்தான் இருந்ததே கதவுகள் கதவுகள் அந்த கடவுள் கிட்டத் யூசு அலைசலாம் ஓடக்கூடிய கதவுகள் தாராக திறந்து கொண்டது எப்ப நாளை முயற்சிவோமோ தயாராகுவோமோ அல்லாடுவதே அப்பதான் வரும் ஆரம்பத்திலே கடவுள் திறந்து இருக்காது கடவுள் தான் இருந்ததே யூசுப் வலைசனம் தன்னை பாதுகாத்து கூட ஓடினாங்க எல்லா கடவுள்களும் திறந்து கொண்டாந்து யூசுப்ல விலகப்படுத்துறக்குரிய மேலான சோர்களே பெரியார்களே இவட ஆசைய பூர்த்தி செய்யாததுனால அவன் ஏற்கனவே சொன்னா நீங்க ஆசையை பூர்த்தி செய்யலைன்னா உங்களை ஜெயில போடுவேன் அலை அவ கரு நான் ஜ கட்டளை மாற்றம்யா அ வேண்ட இதே போலு அலை போன்றும் பின்னால தான் அல்லா சுனத்திற்கு ஆட்சியை கொடுத்தான் எந்த சகோதரர்கள் தூக்கி கிணத்துல கிணத்துல கொண்டு போய் போட்டாங்களோ அதே சகோதரர்களை காலடிக்கால் கொண்டு வர வச்சாங்க நாட்டுல பஞ்சம் நாட்டுல கஷ்டம் ஒன்றுமே இல்ல சகோதரர்கள் போறாங்க போயிட்டு சகோதரர்கள் எந்த சகோதர்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதர இது அல்லா ஏமாண்ட பாடங்களை படிப்பிக்கிறாங்க சம்பளம் ஜாலியாக ஜாதிக்கும் இப்படி போனா எங்க சமுதாயத்துடைய உண்மைத்துடைய நிலைமை விசேஷங்கள் இந்த அமைப்புல போனாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் உலகத்துக்கு வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் மாற்றமாகத்தான் தெளிவாக விஷயங்களை வழங்க வேண்டியது விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டுக் கொண்டு தான் இருக்குது அல்ல யார் யார் மூலமாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றதுக்கு நாங்க கட்டாயம் இல்ல நேற்று வரைக்கும் கள்ள மண்ண வணங்கிக் கொண்டிருக்கணும் ஹிதாயத்தை கொடுக்கிறான் அவை எளிமே இன்று அவைகளுக்கு இசாரத்தை சொல்லித்தர நிரம்ப இல்லை அவரு கள்ள மண்ண வணங்கிக் கொண்டிருந்தார் வரைக்கும் உள்ளத்தல்லாம் மாத்தி விடுறான் அல்லா அவர வெளிச்சமாக்குறான் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கறான் அவங்க தீனுடைய அடிப்படையில வாழ்றாங்க நான் அவங்க எங்களுக்கு சொல்லிக்காரன் அவங்களுக்கு வெக்கம் வந்தவன் அவன் சுண்ணத்துல ஆசையோட ஆர்வத்தோட பின்பற்றான் பரம்பரை என்னத்தை பின்பற்ற பெண்களுக்கு தண்ட அளவு மறைச்சு கொண்டு போக வெக்கம் தண்ட அல்லா அல்லாஹிரும் இவருக்கு வெக்கம் அண்டை ஒரு பெண்மணி பன்னெண்டு வருஷம் சர்ச்சில் இருந்த வாலிபர் பெண்மணி இருபத்தி ரெண்டு வயசு அடுத்த மாதம் சித்தனாக போற அந்த பெண்மணி அல்லாஹு ஹிதாயத்தை கொடுத்துட்டான் ஒரு வாலிபர் மூலம் அந்த அந்த பெண்ணுடைய சகோதரர் வாலிபர் அவரு சின்னவர் தம்பி அவரை எத்தனை வீட்டில கலவி அவருடைய கவலை முயற்சியின் பேரில் எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தான் வந்த அஞ்சு நாள் தான் அஞ்சாவது நாள் அந்த பெண்மணி முகத்தை முடிவு வார அவட விருப்பத்தோட வந்த உடனே என்ன தெரியுமா சொல்ற இஸ்லாம் என்ன சொல்லுதோ குரான் என்ன சொல்லுதோ ஹரீஸ் என்ன சொல்லுதோ நான் அப்படித்தான் வாழுவேன் வார இதுக்கு சொல்லுற முறைய படிக்கிறது ஒன்றும் தெரியா எங்களுக்கு வெட்கம் எங்களுக்கு கூச்சம் அன்பான கண்ணியமான சவர்களே பெரியார்களே அல்லாசு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை அவன் நாடினா அவனை எல்லாம் அனுப்பிட்டு புதிய ஆட்கள் எடுப்பான்னு சொல்றான் புதிய ஒரு படைப்பாள புதுக்கோண்ட உண்டாக்குவானா ஏன் ஏலாம் அவனுக்கு எல்லாம் வேணும் இப்ப விலங்குற ஆள்கள் அவனுக்கு ஏலும் நடக்குதே எல்லாம் இப்ப பேசுறாங்க அதுக்கு மாற்றம் பேசுறவங்களும் இருக்கிறாங்க அன்பான கண்ணியமான சோழ இம்மாண்ட உழைப்பு செய்யப்பட மக்களிட உள்ள பேசிடுவான் அல்லாசு மாசமான பேச்சுக்களை பேசிடுவான் அப்ப ஈமைய உழைப்பு இப்பயாவது தெரியாதார்கள் இந்த அல்லாவோட பாதையில போயிட்டு இமானுடைய தாலிம் இமானுடைய தாவத் அல்லா பத்தி அதிகமா பேசுறதே அல்லாவுடைய வல்லமைய பத்தி பேசுறதே அவனை கொண்டுதான் எல்லாம் நடக்குது என்ற விஷயங்களை தெளிவாக பேசி கேட்டு இதுக்கு நேரம் காலம் கொடுத்து எங்கட கல்வ சீராக்குறதே எங்கீவை சீராக்குறது ஆகப்பெரிய தேவை உழைப்பு நடக்க முயற்சிகள் செய்யப்படையில் என்றா ரொம்ப இமானுடைய வெளியாகிடுவான் இப்படியா கொண்ட கட்டங்கள்ல களிமா சொல்லாதவங்க எத்தனையோ பேர் தயாராகிறாங்க கவனத்தான் அந்த பக்கம் திருப்பிக்கோல எதையாவது கொடுத்து ஏதாவது சில உதவிகளை செஞ்சு அப்படியே எடுக்கிறதுக்கு தயார் நீங்க என்ன தான் எங்களுக்கு அவங்கத்தான் உதவி செஞ்சா இப்படி ஒரு நேரத்துல கஷ்டமான நேரத்தில் போனது நல்லே இது போனவங்க எத்தனையோ பேர் வைத்துக் கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர் நடக்குமா இல்லையா நடந்துடும் வெளிநாடுகளில் நிறைய நடந்து கொண்டிருக்கோம் புஷ் இஸ்லாத்துக்கு மத்தியில முயற்சிகள் செய்யப்பட இல்லையா இதுதான் நடக்கும் நல்லா பார்க்க வேண்டியது படத்தையும் பாட்டையும் காட்சிகள் அதுல என்ன காட்டுறாங்கன்னா இஸ்லாமிய படமா காட்டுறாங்க இஸ்லாமிய படம் சஹாபாக்கள சரிதைகள் வரலாறு அமைப்பாங்க அதை பார்த்து பார்த்துமா இருக்கிற இதுவும் இல்லாம போல கிடைக்கிற நூறு மண்ணா போகுது குரான் மண்ணா போகுது கிடைக்கிற நூறு மண்ணா போகுது கல்பே இருள் அடையுது வெறிச்சம் வருவது இல்ல சடங்குக்கு சொலுக சடங்குக்கு திலாவ சடங்குக்கு அமல் எல்லாம் சடங்கா போகுமே ஒழியாது அதனால உயிரத்த அமலால அல்லாட உதவி வராது உயிரத்த அமலிக்கிறேன் அதால அல்லாட உதவி வராது அல்லாட உதவிய கொண்டு வரக்கூடியது தான் அக்கலாக மேலான கண்ணியமான சோர்களை முதலாவது நயல் நதிக்கு கடிதம் அது எதற்கொண்டு எதற்கொண்டு அந்த நயில் நதி அப்படியே எலும்பி ஓடி அல்லாஹு அந்த கண்ணிய அதனுடைய தண்ணியோட பேப்படிதம் அதே போல உள்ள சில வார்த்தைகளை நாங்கள் எழுதி போட்டு பார்ப்போம் ஒன்று நடக்காது ஒரு சின்ன ஆத்துல போட தேவை வத்திகளை கிணத்துல போட்டு பார்ப்போம் எழுதின அதே வார்த்தைகள் போட்டு இதே வார்த்தைகளை எழுதி போட்டா வருமா தண்ணி பத்திரிக்கைக்குரிய கிணறு தண்ணி அல்ல ஊத்து வருமா அப்ப பேப்போ எழுத்துலயோ அல்ல அரபில் உதவிமோ அல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்வாங்க அடுத்தது யாரு உள்ளத்துல அல்லா மீது இருக்குதோ அவங்கத்தான் உண்மையிலே நிலைமைகளை பொருந்திக்கொள்வாங்க நிலைமைகளை தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை மனிதன் என்ற இயற்கையில மனிதனுக்கு கவலை வரத்தான் செய்யும் சண்டை பிள்ளை மௌத்தா போச்சு மௌத்தா போயிட்டாங்க அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய அதை பொருந்திக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு உண்டாகும் யாருட உள்ளத்தை எப்படி இருக்கிறோம் யாருட உள்ளத்தை நம்பிக்கை இருக்கிறோம் அவங்களுக்கு தான் ஏனும் இல்ல பயிற்சிய பிடிக்கும் மனிதன் அவன் அவன் அந்த அந்த கவலை தாங்க இடாம அவன் நோயாளியா போயிடுவான் சில நேரம் அவன் பௌத்துக்காது காரணமாவியத்துக்குரிய மேலான சோர்களே பெரியார்களே அப்ப இதெல்லா எல்லாத்துக்கும் தேவையானது ஒரு மனிதன் எக்கைன் சீரா சீராவை தேர்ந்தா எல்லாம் அல்லாத்தான் செய்வான் எல்லாம் அவன் வெச்சப்படுத்தான் நடக்குது அவன் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாக்குறான் இதுக்கு பின்னால் ஒரு நல்ல நிலைமை உண்டாக்குவான் அல்லாட வார்தாக்களின் மீது நம்பிக்கை அல்லாவுடைய சொக்கும் நாங்க எங்களுக்கு என்ன சொல்றாங்க நீங்க தீனுடைய விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்துல அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல இது அல்லாட கட்டளை நினைச்சு செய்யுங்க இது அல்லாத சொக்கும் அல்ல ஆர்டர் கட்டளை இட்டு இருக்கிறான் அல்ல தடுத்திருக்கிறான் அவன் தடுத்ததுக்காக வேண்டி நான் தெரிவித்துக் கொள்றேன் அவன் எனக்கு கட்டளை வேண்டி நான் செய்வேன் நபியுடைய சுண்ணத்தான விஷயங்களா இருந்தாலும் சரி அல்லது அல்லாவுடைய நேரடியான கட்டளைகளா இருந்தாலும் எதுக்காக அல்லாவுடைய கட்டளைக்காக செய்ட கட்டளை என்ற தவிர அப்படி நினைச்சி காரியங்களை செஞ்சா அமல்கள் செய்யப்பட்டா அல்லாடுவதே வரும் அது தொடர்ச்சியாக செஞ்சுப்படும் தொடர்ச்சியாக செஞ்சுப்படும் நிலத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லண்டா நிலைமை சந்தர்ப்பத்துக்கு ஏதமா ஒரு நிலைமை நிலைமை திரும்புவாங்க அந்த நிலைமை சீரழி ஒண்ணு எல்லாம் வளமையான பக்கம் திரும்பிடுவாங்க கடல்ல பயணம் செஞ்சு கொண்டிருக்க கூடிய நேரத்துல காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சா மக்கள் எல்லாம் வளைக்கிறாங்களா அல்லாஹ் சொல்றேன் அவங்க எங்களை அழைக்கக்கூடிய நேரத்துல நான் அவங்கள கரையில கொண்டு வந்து சேர்த்தா எங்களைய மறந்துடுறான் சொல்லி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றது இதே இது எக்கையும் கெட்டு போனா ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வந்தா அல்லாவின் பக்கம் கவனத்தை திருப்புறது கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிட்டானேதான் அவங்கள திரும்பி கொள்றது அல்லாஹ் மறந்தாச்சு மக்கள நிலம் அப்படி வேலைக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா திரும்ப முடிஞ்ச உடனே கணியத்துக்குரிய மேல சோர்களே பெரியார்களே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாற்றமான எல்லா நிலைமைக்கு காரணம் கெட்டு போனதுதான் இருக்குது எல்லாத்துக்கும் மசால் அதுதான் ஒரு மனிதன் நம்பிக்கை சீராகிறது அதுக்குரிய உழைப்பு தான் இந்த தாவசை நாங்க சொல்றோம் நேரம் இல்லை காலம் இல்லை நாங்கள்கிட்ட கேட்டாலும் நேரம் இல்ல பெண்கள்ட கேட்டாலும் நேரம் இல்ல ஏதாவது குறிப்பிட்ட முயற்சிய கூடிய அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்க அல்லாட உதவிகளையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறான் உதவிகளை கொண்டு வரக்கூடிய வேலை இந்த வேலை தாவத்துடைய கணியத்துக்குரிய சோழர்களே பெரியார்களே இந்த உலகத்துல என்னென்ன நிலைமைகள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா நிலைமைகளும் அல்லாட புறத்தில தான் வரும் அல்லாத்துக்கள் எல்லாம் அல்லாட புறத்தில இருந்து வந்து கொண்டிருக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க இங்க இப்படி நடக்குது அதனால தான் பூமி அதிர்ச்சி உண்டாவது பூமி சூடாவிடாது கோபம் ஏற்படக்கூடிய நேரத்துல அவண்ட கை நெகிழ மேல அடுத்தவர்களே கொஞ்சம் மாத்தி விட்டுட்டான எங்களால் என்ன செய்யலும் உலகத்துடைய இந்த சுப்பவர்களால் என்ன செய்யலாம் இந்த அணுவாயுதங்களால் என்ன செய்யலும் இந்த சக்திகளால் என்ன செய்யலும் எல்லா கட்டுப்பாட்டு إِنَّكَ على كُلِّ شَيْءٍ تُولِجُ وَتُولِجُ وَتُخْرِجُ مِنَ அை வார வு விம வேல் சின்னஹு மந்த அபி சொல்லுங்க தெ எங்கள் பூமிகள் கொண்டாடி இல்ல எவனும் சொந்த கொண்டாட இதனவன் தான் இதுக்கு சொந்தக்காரன் உண்டாக்க ஒத்தன் அழுக்கினத்துக்கு நோக்கன் உயிர கொடுக்க ஒத்தன் உயிரை நோக்கன் பறக்கினத்துக்கு ஒத்தன் ஆட்சி செய்ய நோக்கன் அழுக்கணத்துக்கு நோச்சன் இப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயுதம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான் எவன் உண்டாக்கினானோ எவன் உருவாக்கினானோ அவனே தான் சொந்தக்காரன் அவனே தான் பரிபாலிக்கிறவன் அவனை தான் பாதுகாக்கிறவன் அவனே தான் இதெல்லாம் எல்லாம் தான் கண்டிய படுத்துறானோ அவனை தான் கேவலப்படுத்துறான் எவன் உயர்த்திறானோ அவனே தான் தாழ்த்துறான் எவன் நோயை அவனே தான் நோயிலே சாக்குறான் படைக்கிறானோ அவனே தான் பெண்களையும் படைக்கிறான் எவன் ஒத்தையா படைக்கிறானோ அவன் தான் ரெத்தியாவும் எல்லாம் ஒருவன் தான் அதுல இருந்தா பிரச்சனை அவங்களுக்குள்ளிப்ல நிறைய விஷயங்கள் நடக்குது தியாவரம் செய்யறாங்க விஷயங்கள் செய்யறாங்க கொஞ்ச நாள் அவங்களை சிக்கிக் கொள்ளுது அவங்களுக்குள்ள மாத்திக் அவங்களுக்குள்ளைட்ல இழுத்துக்கொண்டிருக்கிறாங்க சில நேரம் இந்த விஷயங்கள்ல பலர்கள் இருந்தா படைக்கிறதுக்கு ஒருத்தன் பாதுகாக்கிறதுக்கு இனத்தன் உயிரை கொடுக்க ஒருத்தன் உயிரை எடுக்க இனோத்தன் தனிய படுத்த ஒருத்தான் படுத்த இனத்தான் ஆண்களை படைக்கிறதுக்கு ஒத்தான் பெண்களை படைக்கிறதுக்கு ஒருத்தான் இப்படி ஒவ்வொருத்தர் இருந்தா அவங்களுக்குள்ள சிக்கல் உண்டாகும் அவங்களுக்குள்ள மாற்றிக்கொள்ளும் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகும் அதனால அல்லா கேட்கிறான் எல்லா ஆட்சிக்கும் அதிபதி ஒத்தன் தான் அல்லாஹ் முல்கமன் சாடக்கூடிய உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் தவன் ஆட்சியை கொடுத்தாரோ அவன் தான் ஆட்சியிலிருந்து நீக்கிறான் குடுக்கிறதுக்கு நீக்கிறது அவங்கள கன்னியடுத்துறான் அவன் யார நாடுறானோ அவங்களை கண்ணியப்படுத்த நாடினா அவனே தான் அவனே தான் கேவலப்படுத்துறான் எல்லா விஷயங்களும் அவன் கையில தயாரி எல்லா என்னென்ன நடந்தா அது அல்லாவுக்கே தான் முயற்சியில் செஞ்சு முயற்சியில வெற்றி கிடைக்குது முயற்சிகளுடைய வெற்றி யாரால் உண்டாகும் انك على كل شيء قدير <سؤال todos> يا الله یہا سے یہ ناڑگراؤا ادت شختی وائزا و تولج الليل في النهار وتولج النهار في الليل يرا بلاكراں بلا یہرا و تخرج الحيى من الميت وتخرج الميت من الحيى மையத்தயாத்தாக்கினான் ஹயாத்த மையத்தாக்கினான் ஹயாத்தா இருக்கிறாங்க மையத்தா இருந்த மையத்தாக இருக்குது அல்லாவுடைய கட்டளை படி ரூ ஊதப்படுவதே மழைக்கு வந்து உயிர உடலுக்குள்ள போடுறாரு போறப்பட்ட நாள் துடிக்கு அந்த துடிப்போட வாரம் துடிச்சு கொண்டே இருக்கிறோம் உலகத்துல துடிச்சு கொண்டே தான் இருக்கிறோம் போறோம் வாரம் எலும்றோம் தின்றோம் குடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் தூங்குறோம் இப்படியே துடிச்சு கொண்டே இருக்கே இருக்கேன் ஆனா அல்லிக்க வைக்கிறார் சுத்தி கொண்டே இருக்க ஒரு நேரத்துல அங்க ஒரு நேரத்துல இங்க ஒரு நேரத்தை தலை ஒரு நேரத்தை தலை அந்த தாயுடைய அந்த சின்ன வயசுக்குள்ள அந்த சிறிய இடத்துல சிறிய இடத்துல சுத்த வைக்கிறாங்களா துணியாலே ஓடிக்கொண்டே அசைஞ்சு கொண்டே துடிச்சுக்கொண்டே இருந்து ரூ எடுத்தே அப்படியே துடிப்பெல்லாம் துடிச்சு கொண்டிருந்துச்சோம் எதெல்லாம் அசைஞ்சு கொண்டிருந்துச்சோம் கண் கை கால் த உறுப்புகள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்ததே அந்த ரூ உடல் எடுத்த உடனே உறுப்புகள் எல்லாம் அதே எடுத்து ஒன்றே இயங்குது இல்ல துணிய மேலே பெரியார்களே மௌத் ரொம்ப வேகமா வந்து ரொம்ப வேகமா வந்து பாடங்கள் நிறைய இருக்குது சம்பவங்கள்ல பாடங்கள் நிறைய இருக்குது அல்ல பாடங்கள அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவரு அவங்க அவத்த மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டியது அவங்க தலைக்கு எந்த தொப்பி செட் ஆகுதோ அத எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டியது இதே போல நடக்க கூடிய நிகழ்வுகள்ல சம்பவங்கள்ல நிறைய படிப்பினைகள் இருக்குது அவங்க அவங்களுக்கு அதுல இருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டா சரி யாரே யாருக்கு படம் சொல்றதுக்கு இல்ல யாரையும் யாரையும் குத்தி கலைக்க கூடாது மாத்தமா பேசறதுக்கு ஒன்றும் படிப்போம் இருக்கிற காலத்துல வயசு பேசுதானே வயசு பேசுதான் அடிய வைப்போம் ருபாவை போடுவோம் அல்லது மக்கள் விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அமைப்போம் விஷயங்களை அமைச்சவங்க எத்தனை பேர் அமைஞ்சிட்டாங்க அப்படியே பிற்படுத்த கூடாது எப்ப என்ன நடக்குமே தெரியாது எப்ப என்ன நடக்குமோ வாயாலிக்கொண்டு தான் இருந்தோம் அல்ல நடத்தி காட்டுறேன் வாயால சொல்லிக்கொண்டே வருஷமா அல்லா செஞ்சு காட்டுற மேலான சே எல்லாத்துக்கும் தான் எல்லாருக்கும் போறவங்க எல்லாம் போயிட்டாங்க அல்லாட முடிவுல தப்பீர்ல எ முடிவு செய்யப்பட்ட இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிக் கொண்டே போறத பத்தி பிரச்சனை இல்ல ரெட்டி ஆக போகணும் தயாரிப்போட போகணும் ஏற்பாடோட போகணும் மவுத்து வருது பிந்தி வருது குறாங்க பிந்துறாங்க சில வயசு குழந்தவங்க புந்திடுறாங்க வயசு குடினவங்க பிந்திடுறாங்க அப்படி வயசு படித்தான் போகணும் என்று அமை கொண்டு வாரத்துக்கு தான் தருத்து போறதுக்கு தருத்தி வில்லை துணியாவுக்கு வாரத்துக்கு ஒரு சிஸ்டமா வாரம் மூத்த நாடா பேர் குடும்பத்தில அப்படியே படிப்படியா இருக்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அறுபதுல போறதுக்கு அப்படியே அல்ல அவர் மௌத்தாவே அஞ்சு வருஷத்துக்கு அன்பான கண்ணியமான சோர்களே பெரியார்களே நிலைமைகள் எப்ப மாற்றமான நிலைமைகள் அல்ல இப்படியா கொண்ட சோதனைகள் நல்லவங்களுக்கு ரகம்தா நல்லவங்களுக்கு ரகமத்தா யார் ஈமானோட அமல்களோட அல்லாஹ் பொருத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ எங்க தான் எப்படி மகிழ்ச்சினாலும் பிரச்சனை இல்ல உடல் மண்ணோட மண்ணா போக போகுது உடல் கல்லு கபூர்ல வேதனை எடுக்கப்படுவது உடல் எப்படியும் போவேல அடிப்பட்டு போவேலும் எத்தனையோ மையத்துல எத்தனையோ பேர் என்ன காண இல்ல எங்க எங்க என்னென்ன நிலமையும் அது பிரச்சனை இல்ல உடல் ரூண்டி இடத்துல ஆனா மனிதனை கன்னியப்படுத்துற அமைப்புல எங்களுக்கு அல்லாஹ் நபியுடைய கட்டளைதான் அவர் அழகான முறையில குளிப்பாட்டி அவர் அழகான முறையில கஃல் செஞ்சு அவரை முன்னு தொழில் வச்சு அவர் எங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த முறையில தஃன் செய்யுங்க அடக்குங்க கண்ணியப்படுத்தோடு அல்ல மனிதனை கண்ணியப்படுத்த இருக்கிறாங்க தனியாக நாங்க மனிதனை கண்ணியப்படுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில எங்களுக்கு ஒரு அழகான போனவங்க அமல்களோட ஏற்பாடோட கூலிகளை அவங்க அனுபவிப்பாங்க அதுக்கேற்ற அதுக்கேற்ற அல்ல என்ன வாக்களிச்சிக்கோ அதெல்லாம் கிடைக்கும் எங்கேயும் எல்லாரும் வீட்டுல தான் நல்ல அழகா நல்ல நிலைமையில மௌத்தாவின சரித்திரங்கள் எல்லாத்தன சரித்திரத்திலும் இல்ல எத்தனை பேர் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு அறியப்பட்டு சுடுபட்டு இப்படியே தான் சம்பவங்கள் அப்படி மௌத்தான எத்தனை நபிமார்கள் ஒரே நாள்ல நாப்பது நபிமார்களை அப்படியே கொலை செஞ்சாங்க சஹாபாக்கள வரலாறு எடுத்து பாத்தா அமர்றது எல்லாத்தான் தொழில் அப்படியே குத்தப்பட்டு அவங்களோட வயசுல அந்த கஸ்திய குத்தி கொடல் எல்லாம் அருப்பட்டு போயிருத்தான் பால் கொடுத்தோட பால் கொடலால வெளியே வந்த தலைவதி எல்லாம் சொல்கைக்கான வெளியே வரக்கூடிய அந்த இப்படி அப்துல் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய பட்டிக்கிறான் பல அமைப்புல சகாபாக்கள கருசரங்கள் சம்பவங்கள் நிறைய இருக்கு ஆண்கள்ல பெண்கள்ட சம்பவங்கள் நிறைய ஆயிருக்கு அன்பான கண்ணியமான சோழ வரையலும் எந்த நிலைமையிலும் வரையலும் வரையலும் கடலையும் எல்லா முடிவுகளை எங்களை வச்சு அமைக்கிறாங்க மேலான சகோதரர்களே பெரியார்களே துணியாவுடைய இந்த உலகத்துடைய நிலைமைகள் அது சில நேரங்கள் அல்லாஹு எங்களுக்கு மாத்தி அமைக்கிறான் இருந்தா முடிவுகள் அமைப்பான் அதனால இறுதி முடிவை நாங்கள் நல்லதாக ஆக்குவோம் என்று அல்லா குரான் சொல்லி நாங்க ஏழையாக வாழும் எல்லாத்தையும் இழந்து இருக்கேன் எங்க தொண்டுமே இல்லாமல் இருக்கேன் படிப்பறிவுகள் இல்ல திறமைகள் இல்ல அழகு இல்ல இல்ல இதுகளை வச்சாலும் எங்க ஆசிரத்தை முடிவு செய்வதில்லை அழகு குறைவா இருக்குது வசதி குறைவா இருக்குது திறமைகள் குறைவா இருக்குது ஆற்றல்கள் இல்ல உடல் விலகினமா இருக்குது அதனால ஆகிரத்துல சொர்க்கத்துல உங்களோட அந்தஸ்து குறைவு அப்படிங்கிறார் துணியால எதுவுமே தேவை இல்லை ஆகரத்து உயர்ந்த அந்த கிடைக்குது அல்லஹுடைய ஈமான் அமலை வச்சுதான் எங்களோட ஒவ்வொருத்தரை ஆகத்தை முடிவு செய்ய போறாங்க அரபியா இருக்கலாம் அஜமியா இருக்கலாம் துணியாவில எந்த மாலாற்றலை பிரிக்கலாம் நான் அல்லாவை நெருங்கி கொள்றதுக்கு நான் அல்லாஹ் அடைகிறதுக்கே அல்லாட பொருத்தமங்களை கிடைக்கிறதுக்கு இந்த வசக்கள் கிடையாது அல்லாஹ் விளங்குறது ஆகிறது ஹரிச விளங்குறது அந்த அறிவு தேவை அந்த அறிவு இல்லா மனிதன் எங்கயோ போயிட்டுவான் ஜஹாலத் மடத்தனம் இருக்கிறேன் அதனுடைய முடிவு நரகம் தான் அதனுடைய முடிவு நரகம் தான் இப்ரா முடிவு நரகம் அதனாலதான் விரும்புறான் தேவை துணியாத பெரிய அறிவு ஆற்றல் ஆராய்ச்சிகள் விளக்கங்கள் அது கட்டாயம் இல்லை அது யாருக்கு தேவையோ அவங்க படிக்கலாம் எல்லாம் பிரச்சனை இல்ல தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இது தேவை விளங்குறது அல்லாம நம்பிக்கை அடுத்தது தீனுடைய அறிவுகள் விளக்கங்கள் இது ரெண்டும் இருக்கு வேண்டாம் இவ்வான் அமல்கள் இருக்கு வேண்டாம் அதான் அவர் அல்லாட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்றது ஆக உயர்ந்த அந்தஸ்து பெற்றுக் கொடுத்து காரணமா எனவே கணியத்துக்குரிய வேளாண் சவர்களே பெரியார்களே எல்லா விஷயங்களும் அந்த வகுலான அவரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது நொடி பொழுதுல தந்துடுவான் அவன் எப்படி இருந்ததை ஒரே அடிக்க இல்லாமக்கிறானோ அதே போல ஒரே அடிக்க அவன் இல்லாம இருக்கிற இருக்கக்கூடிய மொழி கொடுத்துடமே அவன் சக்தி வாய்ந்த தருவான் அவன் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாம போவாது அதனால அப்படி அதனாலதான் எங்களுக்கு கட்டாயமாக அப்படி கொஞ்சம் கவலையான நிலைமைகளை உண்டாக்கி அல்லாஹால அல்லஹா எங்களுக்கு கூலி தரத்துக்கு சோதனைகள் சிரமங்கள் இருக்குது அதை தாங்க கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்குது மேலான சுவர்களே பெரியார்களே அதை பொறுத்துக்கொள்றவர்கள் கூலித்தார வாக்களித்த மேலான குளிகளை சோதனைகளுடைய நேரத்தில் அடிக்கடி இந்நாளில் ஏற்படுத்தினோ எந்த சோதனை எனக்கு நீதனைக்கு கூலி தான் சோதனை தான் சும்மா விட்டுறாங்க கூலி வாக்களிக்கப்பட்டிருக்க சோதிக்கப்பட்டவங்களுக்கு அல்ல சோதிக்கப்பட்டவங்களுக்கு அல்ல சபர் செய்தவங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் பல அமைப்புல வருவது அதை பொறுத்து கொள்றவங்களுக்கு தான் கூலி அல்ல வாக்கிங்களா குரான் லாஜிஸ்ட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு பொறுத்து கொள்றாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கூலி கொடுப்போம் கணக்கு இல்லாம கொடுப்போம் கூலி தர போறான் பெரிய கூலி சிவானங்களா அன்பான கண்ணியமான சோர்களே பெரியார்களே உயர்ந்த அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான் உயர்ந்த பாக்கியங்களை வச்சிருக்கிறான் ஒரு அதுலயும் விசேஷமாக சோதனைகளுடைய பொறுத்து கொள்வோம் எல்லாம் அவங்களுக்கு ஏசிட்டு என்ன செய்ய பொறுத்து கொள்வோம் அல்ல புற ஒரு பெண் கபுராடியிலிருந்து அழுது கொண்டிருக்கிறா அவட பிள்ளை அழுது போனதுக்காக ரசூல் சொன்னாங்க பொறுத்துக்கொள்ள சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு தெரியாதுல்ல அந்த பெண் சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தா தானே தெரியும் ஏற்படுதான் பொறுமை கட்டமைக்கிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் ஓதிட்டு சொல்லப்பட்ட நேரத்துல யாரெல்லாம் எனக்கு கூலித்தான் அடுத்தது என்னது எனக்கு இதை விட சிறந்த பகரமாக தான் இதை விட சிறந்தத எனக்கு பகரமாக எனக்கு எந்த சோதனை உண்டானதோ எதை இல்லாம போச்சோ அதை விட நல்லதான் தான் இதை விட நல்லதையும் தான் சொல்றாங்க ரத்தியல்லாம் என்ன கணவன் மௌத்தா வைத்தார் சிறந்தவங்க ரொம்ப கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருந்தாங்க அவங்க சொல்றாங்க இத விட சிறந்த கணவனை விட சிறந்த போகுது அல்லா சுபால் கணவனாக ஆக்கி கொடுத்தான் அவன் சொல்றான் இப்ப தான் விலங்கி கொண்டேன் அல்லாஹு இந்த துபாவுக்கு எப்படி அதுக்குரிய கூலிய தாரான் சிறந்தவங்க துனியா ஆசிரத்துறையே சிறந்தவங்க புழு படைப்பினங்களை உயர்ந்தவங்க திறந்தவங்க மேலான கண்ணியமான சோழர்களே இந்த விஷயங்கள் எட்டி வைக்கப்படும் ஆறுதல் சொல்லப்படும் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாட அமைப்புல அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப்படும் இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்ட உள்ளத்தை பெரிய ஒரு ராகத்து அல்லா அதே கொண்டு வாக்குறுதியும் அல்லாஹ் நிலைமைய உண்டாக்கினார் அதே நிலைமைய அல்லா இதை சிறந்ததாக நாங்க இப்ப இந்த நிலைமை ஏற்படுத்த முன்னால எப்படி இருந்தவோ அதை விட சிறந்த நிலைமைக்கு ஆக்கிரமி அல்லா போதுமான அதனாலதான் கட்டத்துல சத்தியல்ல ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தைகள் அடிக்கடிப்பாக சொல்லப்படும் இப்ராஹிம் அலை என்ன சொன்னாங்க நெருப்புல போடப்படுறதுக்கு சொன்னான் அல்லா சக்தி வாய்ந்தவன் மேலான சோழர்களே தெரியார்களே சொத்துக்கள் இழந்திருக்கிறோம் குடும்பங்கள் குடும்பங்களை எத்தனையோ பேரை இழந்திருக்கிறாங்க முதலாவது விஷயம் பொறுத்து கொள்றது அடுத்தது அல்ல கூலி கேட்கறது கா கூலி அல்ல சொல்றேன் கூலிய வீணாக்க மாட்டோம் அதுதான் மேலான சோழன் ஆகும் ஒவ்வொருத்தரும் எல்லா வாக்குறுதிகளும் தான் எல்லா வாக்குறுதியும் யாருக்கு தெரியுமா புராண்களை முஸ்லீம்களுக்கு அல்லசலாத்துடைய மீன் விழுங்கி கொண்டது அல்லாட கட்டளப்படி அல்லா அந்த மீனுக்கு வகை அறிவித்திருந்தார் மீனுக்கு அல்ல அறிவிச்சிருந்தார் இப்படி ஒருவர் நீ விழுங்கிக் கொள்ளு வயிற்ற்றுக்குள்ளைசலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தான் அல்லாஹ் வச்சான் அல்லார கட்டல அதை தீசலாம் மீனுடைய வயிற்று சுபஹமி அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க இந்த வயிற்றுக்குள்ள வச்சு செய்ய இல்லைனா மீனுடைய வயிற்றுக்குள்ளே நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுல வச்சிருப்போங்க நாள் வரைக்கும் அப்படியே வச்சிருப்போம் உயிர் அல்லா கேளு அவங்களால ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த தன்னுடைய கூட்டத்துக்காக வேண்டி செஞ்சிட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்க அல்லாத்துக்கொள்ள அல்லாட தண்டனா வரும் அல்லாத தண்டனை மேகம் எல்லாம் இருக்கக்கூடிய கொண்டு அல்லா அந்த வேதனையை இல்லாமக்கூட்டத்தை பாதித்தான் நபிய நபிக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் ரசூல் எந்த கூட்டத்துக்கு அனுபவப்பட்டாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ள இல்ல அவங்க ஏற்றுக்கொள்ள தண்டனை வரும் தண்டனை அடையாளங்கள் வந்த உடனே வெளியாவிட்டாங்க அவங்க கவருக்கு தான் வருவது நாங்க ஏற்றுக்கொள்ளாதது தான் வருவது என்று விலகி அதனால உடனே அல்லாட்ட அல்லாவி பக்கம் கவனங்களை திருப்பினாங்க அல்லா சோதனையே இல்லாம தண்டனையும் இல்லாம பிடிச்சிக்கொண்டா பாடங்கள் இருக்குது நிறைய மேலான சோர்களை அதனால எல்லா தவறுகளாலதான் வருவது எல்லாம் மக்கள்கிட்ட மக்கள்லயும் யார் மேலான சொல்லு காபீர்கள் அல்ல நாங்க முஸ்லீம்கள் காபீர்கள செயலுக்கா தண்டனை வருவது நாங்க அவங்கள சொல்ல கூடாது அவங்க அல்ல விலங்க இல்லை பாவம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க களிமா சொல்லாதவங்கல்ல கொஞ்சம் அன்பு அவங்களோட அஹ் இஸ்லாத்தி அமைப்பையும் அதுக்கு காரணமாக அதுக்கும் காரணமாக தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்படித்தான் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு தியாகம் தேவைத்தானே ஒரு உதவி செய்யறதுக்கு அல்ல முதலாவது பலர்களுடைய உயிர்கள் எடுத்து பலர்களை தியாகம் செய்ய வச்சு பலர்களை கஷ்டப்படுத்தி அது போல தான் உதவி செய்யறதுக்கு ஆரம்பத்துல உதவியா வந்து எத்தனை கஷ்டம் எவ்வளவு போச்சு எத்தனை ஆண்கள் பெண்கள் எத்தனை வருஷம் சுகல்ல மக்கள்ல பதிமூணு வருஷம் மதியனா போயிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் ஏழு எட்டு வருஷங்கள் இருபது இருபத்தொரு வருஷம் கஷ்டம் தான் இருபது இருபத்தொரு வருஷமா கஷ்டம் தான் தொடர்ச்சியான கஷ்டம் மக்களோட கஷ்டம் தான் வெற்றி எட்டாம் ஆண்டுக்கு பின்னால்தான் பத்தாயிரத்தி லட்சம் பேர் தான் தலைவி இருந்தார் எட்டுக்கு பின்னால ஏழுக்கு பின்னால்தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தலைவினா உதவி வார்த்தை எடுக்கும் நல்ல அமைப்புல தியாகங்கள் செய்யப்படும் செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் இங்கே தந்தே முடிச்சு இங்கே தந்து முடிச்சிருவா போல இருக்குது என்று பயன்தாங்க அவங்க சுமதி எல்லாம் தன்னுடைய காலத்துல அந்த கதானாக்கள் எல்லாம் வந்து பசது நபவியில நேரத்தில் அழுதாங்களுக்கு வர சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அவங்க துனியா வர வர பயன்தாங்க அன்பான கன்னியானே பெரியார்களே அந்த அடிப்படையில ஒவ்வொரு செயலாளர்கள் தெளிவாக வந்திருக்கு இந்த உலகம் தையால் ஹரீஸ் காபிரி இந்த உலகம் அவன் கல்லையா வணங்குறான் கல்லிக்கிறான் நெருப்பா இருக்கு இங்காவது சான்ஸ் கொடுக்கத்தானே இங்கையும் போட்டு அவன் செய்வத்துக்கு தண்டனை உடனே கொடுத்துக் கொண்டிருந்தான் அங்கேயும் அனுப்பினான் அது சரிய முறையில் அது அநியாயம் என்ற அமைப்புக்கு வந்துடும் அநியாயம் சந்தர்ப்பம் நீ போடுற கூத்தப்பா சொர்க்கம் கொஞ்ச நாள் ஐம்பதாயிரம் இருபது வருஷம் அனுபவி செய்த அதே நிலவில மௌத்தாவிடா நிரந்தரமான நமக்கு சொர்க்கத்துல வாசம் கிடைக்காது நிரந்தரமாக யோசிக்க வேண்டிய விஷயம் மேலான சவர்களே என்னோட பொடுப்போக்கால் எத்தனை பேர் மௌசாவி கொண்டிருக்கிறான் கூப்பிடுல இந்த மௌத்தது கேள்விப்பட்டவுடனே எனக்கும் யோசனை போச்சு சுபஹல்ல பிந்தி கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேர் மௌசாவிட்டாங்க அந்நியவங்கல்ல நாங்க எங்கட கணக்க மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க முன்னூறு இங்க நானூறு அங்க ஆயிரம் ரெண்டாயிரம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் கடிமா சொல்லாதவங்க எத்தனை பேர் மௌசாவிட்டாங்க சுபகாணம்லாம் அதுல எவ்வளவு நல்லவங்க எழுந்திப்பாங்க கொஞ்சம் அவங்களோட பேசி கலைச்சி நாங்க நல்ல அன்பா பழகி அவங்களுக்கு களிமையா சொல்லி கொடுத்தாடு தயாரானவங்க எங்கட பொறுப்போக்கு எங்கடீனம் அந்த நிலைமையில போறதுக்கு காரணமாயி நாங்களா பொறுப்பு தான் ஏதோ ஒரு அமைப்புல சந்தேகமே இல்ல அதுல எந்த மாத்தமான கருத்தும் இல்ல விலங்கினவோ விளங்கி கொள்ளவோ விளங்காதவன் மாத்தமான கருத்தி தொலைச்சும் பேசி போய் கொண்டே இருப்பான் அவன் தான் தான் இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு அமைப்பு அவங்களுக்கு சொல்ல பட்டே அவனு நல்லா அவங்களை வச்சு வேலையை வாங்கி கொள்றோம் வீட்டுலயும் வேலையை வாங்குறோம் அப்படிதான் வேலைக்கு அவன் நல்ல அவன் நம்பிக்கைப்பா அன்னியவன் நம்பிக்கை அன்னியவன நல்லா புளிய வச்சு நல்லா புளி இவர் சிற எடுக்கிறார் அவர்ட சின்ன சம்பளத்தை கொடுத்து அவனை புளி புளிய புளி அவன்கிட்ட நல்லா வேலையெடுக்கிறார் அவனுக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்கல்ல அவனுக்கு அல்லாவை பத்தி சொல்ல இல்ல அவனுக்கு ஆகரத்தை பத்தி சொல்ல இல்ல அவனுக்கு இஸ்லாமியமான பத்தி சொல்ல இல்ல வேலை வாங்க முஸ்லீம்கள் குற்றவாளிகளா இல்லையா குற்றவாளிகள் அந்த அடிப்படையில காசியர்களுடைய செயலால் அல்ல உலகத்துக்கு தண்டனை வருவது எங்கட செயல நான் நினைக்கிறேன் அவங்களும் மாற்றிக்கொள்றான் பாவம் அவன் துனியாலே அனுபவிக்கலை அவனுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் எங்களோட பாவத்தால தண்டனை வந்து அவனும் சேர்ந்து போறான் அவன் இங்கேயும் கஷ்டப்பட்டு அவன் கஷ்டப்பட போது மாஸ்டமான கருசி இருக்குதா காபி ரொண்டு தாண்டு மௌத்தாவினா சொர்க்கம் எங்கேயாவது இருக்குதா யாருக்காவது ஆதாரங்கள் இருக்குதா எங்களுக்கு அதிசயம் இருக்குதா அல்ல ஹரிக்கு ஷஹீத் மூல் ஹரிக்கப்பட்டு மௌத்தா ஷஹீத் என்று சொன்ன வைத்து அவன் கேள்வி கணக்கு இல்லாமே சொற்கம் போவாரி இல்ல இதுக்கு அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது அதுக்கு ஒரு அந்தஸ்தோடு இருக்குது அதனால அன்பான கண்ணியமான சோர்களே பெரியார்களே எத்தனையோ களிமா சொன்னவங்க தினா செஞ்சு கொண்டு இருக்க கூட போனாங்க எத்தனையோ பேர் எல்லாம் கடலோரம் தான் எல்லாத்துக்கும் தேவையான இடம் எல்லா பாவம் நடக்குது கடலோரத்துல தான் கஞ்சா அடிக்கிறவனும் அங்கத்தான் போறது போத்தல் அடிக்கிறவனும் போத்தல் எடுத்துக்கொண்டு அங்கத்தான் போறது ஏனையா பகுதியில இருந்து வாரது எல்லா ஹோட்டல்களுக்கும் எவலையாவது அங்க ரூம் போட்டுக்கொண்டு எல்லாம் நஜிசையும் சேரது ஹோட்டல்ல தான் எல்லாம் கடலோரத்துல தான் இங்கு பாவங்கள் நிறைய நடக்குது எல்லா அமைப்பிலையும் நடக்கிற ஒரு பகுதி அவங்கள யோசிக்கும் எங்கடவங்களால நடக்குது கூத்து நடக்குது காசு கிடைக்கிறது மட்டும் அல்ல கூத்து பாவங்கள் நிறைய நடக்குது பயங்கரமான பாவங்கள் எல்லாரும் இல்ல செய்யறவங்க செஞ்சு கொண்டாங்க அன்பானுக்கு அந்நியமான தெரியாது அதனால தான் பாவங்களை கண்டா தடுத்து நிறுத்துங்க எங்களுக்கு என்ன அவம்போத்தல் அடிச்சா எங்களுக்கு என்ன அடுத்த உருபலாம் தடுக்கிறது சொல்ற பெரியார்களும் இருக்கிறாங்க எங்களுக்குள்ள விளக்கசாலிகள் பெரிய விளக்கசாலி தனக்குப்பர விளக்கம் யாரு நிம்மதியாய்கையில அல்லாக்கு மாற்றமான காரியம் நடக்குதா ஏ இந்த பார்ட்னர் அவர் ஏழும் ஆனா அவரோட அறமான வழியில போறார் தவறான பழக்க பழக்க வச்சிருக்கிறார் வட்டியோட சவர மாற்றமான காரியங்களை செய்தார் அதை தடுக்க இவரு தயாரில்லை இவரு தடுத்தா இவர்ட்னர் குழப்பம் வரும் இவரோட துனியாவுக்கு நஷ்டம் வரும் அதனால எங்க எங்களோட பார்ட்னர் எங்களையோட அடிக்கட்டும் அவங்க அவங்களோட பேர்மா எங்கயாவது பாவம் செய்ய போல பர்சனல் அது அவரோட விருப்பம் அவருக்கு அவரு அவர் அவருடைய கூடாது எல்லாம் இல்ல கூட்டாளி நல்லா அடிக்கிறாரு அவரோட வேற சொல்ல மட்டும் தான் வச்சுக்கொள்றோம் நாங்க சொல்றதுனா அவரோட அது போற இல்லை நாங்க அவரோட இந்த விஷயங்கள் மட்டும்தான் அப்படி அந்த விஷயங்கள் மட்டும்தான் மக்கதே அவரு நான் போறேன் நீங்க போறது இல்ல மட்டுமல்ல நீங்க அவரை தடுத்து நிறுத்த பொறுப்பு கப்பல் தான் கப்பல் கடல்ல போய் கொண்டிருக்கிறது ரெண்டு தட்டு சிறு தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணி தேவை மேல் தட்டு போயிட்டு தான் இருக்கணும் லேசான வழி அங்க போயிட்டு அவங்க அழைச்சிக்கொண்டு விட கோட்டையை போட்டா லேசா தண்ணி வந்துரும் குறைஞ்சவங்க எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அழகான உதாரண விஷயங்கள் சோழர்களே பெரியார்களே எத்தனை வீடுகள் மகரி பாவன தியேட்டர்கள் படுவதில்லை பெரிய உள்ளங்களை உள்ளங்களை நாசமாக்கூடிய கல்புகளை இருளடைய செய்யக்கூடிய அல்லாவுக்கு தூரமாக்கூடிய சிந்தனை இல்லாமக்கூடிய பௌத்துடைய சிந்தனை இல்லாமக்கூடிய ஒரு முசிபத்து தான் பயங்கரமான விஷயங்கள் போகுது அவங்க பார்த்து தவறுகளை சீல் பண்ணி காத சீல் பண்ணி உள்ள கரைச்சி தலையில் எழுதி கொடுத்தாலும் படாது கண்ணியமான வழிகளை எல்லாத்தாலே போகுது கல்விக்கு போகுது இதால நல்லது போன காதால கண்ணால வாயால இந்த உறுப்புகளால் நல்லது உள்ளுக்கு போனா பிரகாசம் அடையும் கல்வும் இருள் அடைஞ்சி போகும் அன்பான கண்ணியமான தவறுகளை பெரியார்களே முதலாவது இல்லாமாக்க வேண்டிய முக்கியமத்தாது வீட்டுல இருந்து வெளியாகும் இந்த இப்படியாக ஒரு சோதனை வந்தும் கூட உள்ளதுல ஒரு பொங்களை கத்திரா தம்பி வாங்கலே கொஞ்சம் வாங்கல என்னத்துக்கு போயிட்டு பார்த்தா தூக்குங்க மேலான சவர்களே பெரியார்களே தெளிவாக தனி கித்தாக்கள் நல்ல சிந்தனையா வரும் தவறானதை செய்யத்தான் கெட்டு போன சந்தர்ப்பங்கள் ஒன்றும் இறங்காது எல்லாம் இழந்து எல்லாத்தையும் மேல விஷயங்கள பாவங்கள் எந்தெந்த அமைப்புல நடக்குதோ அந்த பாவங்கள் எல்லாம் பொறுத்து வழி பார்க்கணும் தடுக்கப்படும் நிறுத்தப்படும் முறையாகவே அன்பாக நல்ல முறையிலே கைவற்றதும் நூறு கசாடி வந்து <laughs> அடக்க மக்கள மக்களுக்கு அல்லாத வயது சொல்லி அல்லூர் அதாவது இப்படி இப்படி எல்லாம் இருக்குது நன்மை செய்தவங்களுக்கு என்ன என்ன பாக்கியங்கள் எல்லாம் இருக்குது நவீன் என்ற எச்சரிக்கை எச்சரிக்கை செய்வா எந்த அடிப்படையில் எச்சரிக்கை செய்த இங்க என்ன சொல்றாங்க இல்ல அப்படி ஒரு நடக்க இல்ல செய்தி சும்மா ஒரு சட்டம் காதல முடிந்த உடனே எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க நவீன் அந்த கருத்தை சொல்றவங்க எச்சரிக்கை செய்வாங்க என்ன கருத்துல நவீரன் சொல்றது எச்சரிக்கை செய்யக்கூடியவர் இப்படி வாழ்ந்த சக்கரத்துல இருக்குது அதனால அந்த வழியால போகாம இந்த வழியில போங்க என்று வழியை காட்டினான் சோழனே தெரியாது அந்த பொறுப்பு தான் முஸ்லீம்கள பொறுப்பு அது ஏற்பாடுகள் தான் அன்பான கண்ணியமான ஏன் இப்படி நிலைமைகள் உண்டாகவே சமுதாயம் விளங்கணும் பொறுப்போம் ஏன் வந்துச்சு இப்படி ஹபீஸ்ல என்ன இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நாங்க யோசிக்கோ இது காரணம் என்ன என்ன நடக்க போது இதுக்கு பதிலாக அதிகமா செய்யப்படணும் மன்னிப்பு அடிப்படையில் அந்த குறையும் இந்த சோதனை அந்த அடிப்படையில சொல்ற கருத்துக்கள் தான் இது சந்தர்ப்பத்தை பார்த்து வந்து நல்லா தாராரு மகமூடா அது இல்ல தாரது என்ன மேலாண் சோர்ல எல்லாருக்கும் வேதனை தானே எல்லாத்துக்கும் கவலை தானே ஒரு முஸ்லிம்க்கு நடந்தா அது எங்களுக்கு நடந்த மாதிரி வேண்டிய தேவை ரொம்ப தேவையான கட்டம் இது சிந்திக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய எங்களால் என்னென்ன அடிப்படையில உதவிகள் இப்படி ஒரு எங்களால் ஏழுமண எல்லாம் உதவி அன்பான கண்ணியமான சோர்ல பெரியார்கள் அதனால இப்படி காரணங்களை விளங்கி நிலைமைகளுக்கு காரணம் என்ன என்ற விளங்கி விலங்க விளங்க வேண்டியிருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு காரணம் உழைப்புல இந்த நன்மையை தடுக்கிறது நடந்து கொண்டு மட்டும் என்ன பொன்னாட்டியா எப்படி இருக்குது நல்ல வெளிய போக்களை நல்ல அலங்கரிச்சு கொண்டு போறது மீன் கொடுக்கிறது அப்படியே இங்க வரைக்கும் இருந்ததே முழு உடலும் பெண்களை அவங்க அமைப்புல உள்ள பெரியவர் சொல்ற இது பாவத்தால தானே இது வந்துச்சு அவர் சொல்றார் ரேடியோல சொல்றாரு பாவத்தாலதான் வந்த அவங்க விளங்குறாங்க நாங்க விளங்க இல்லேன்னா ஆசனத்தை நம்பாதவன் விளங்குறான் பெற்றி என்றாருக்கு அவரு சொல்றாரு பெட்டியே இல்லை நாங்க என்ன சொல்றோம் பரவாயில்ல நிறைதான் எங்கட உங்களுக்கு பாதுல அல்லாவின் இந்த கட்டங்களின் இப்படித்தானே புள்ள சொல்லி கேட்க முறையா அன்பா சொல்றாரு அடியை விளம்பரம் வளர்க்கிறி பாதுகாக்கிறவன் அழிக்கிற எல்லா எல்லா கருத்தையும் அடங்கின ஒரு வார்த்தை தான் ரப் என்ற வார்த்தை அப்ப அவன் தான் எங்களைய படைச்சி நாங்க எப்படி எங்களை வளர்க்கிறோமோ அல்லா எங்களை உண்டாக்கி உருவாக்கி உயிரை தந்து உடலை தந்தை உறுப்புக்களை தந்தை த உலகத்துக்கு வெளியாக்கி சின்ன தந்து உடுக்க தந்தை எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறான் நானும் அவனுக்கு மாற்றம் செய்ய போல அவன் அன்பவன் சொல்றான் இப்படி நடந்துகோங்க இப்படி நடந்துகோங்க இதை செய்ய இதை செய்யாதீங்க ரொம்ப அன்புற சொல்றாரு ஏன் எனக்கு நன்றி கேட்டவங்களா இருக்கிறீங்க நான் உங்களுக்கு வானம் வரைக்கும் பாவம் செஞ்ச மன்னிப்பு கேட்டாலும் பாவத்தையும் மன்னிக்க தயார் என்றான் தானே அவ இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியும் அந்த விஷயங்களை எடுத்து சொல்லவும் இருக்குது மக்களுக்கு பயன் கேட்டும் பெண்கள் ஆண்களுக்கு பயான் பெண்களுக்கு பயன் ஆண்கள் ஜமாத் பெண்கள் ஜமாத் என்ன செய்வது அல்லாட கோ அல்லா கோபம் ஏற்படுவது சொல்றாங்க தாவசைய உழைப்ப கொண்டே அல்லாட கோவம் தனிங்கி போவது அல்லாஹ் ஏற்படுற கோவம் அப்படியே ஒரு உறு அந்த ஊரில் இருக்கிறவங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாவின் பக்கம் அடியார்களுடைய தொடர்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் மக்களை ஒாக்கிக் கொண்டிருக்காலம் நாங்கள் அதிகோட கிராமங்கள் அழிக்க மாட்டோம் ஆய சோதனை வந்திருக்கிறது பலன்கள் அதையோட அழிக்க இல்ல ஒரு ஊர கிராமத்தை அதையோடு அளிக்க இல்ல ஏ அந்த கிராமங்கள்ல காவத்துறை உழைப்பு நடக்குது நடக்குது மக்கள் அல்ல மக்களிடையே மக்களுக்கு நடக்கிறது என்ன சொல்றாங்க இந்த பைதல் ஜமாத்துகள் நடந்து போறாங்க நடந்து போறாங்க கோபம் அப்படியே தனி போகுது கோபம் என்னுடைய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதக்கும் அதால நடக்கும் பாடங்களை கருத்துக்களை இப்ப உள்ள நிலைமையை நான் கடையா கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சுட்டு போனா அல்லதும் போனா அல்ல தருவான் நான் மூணு நாள் போயிட்டு இல்லாத நேர காலத்தை அல்லாவுகால மூணு நாள் இருந்தா தருவானோ அதை அல்லாவுகால முடிப்பி தருவாங்க ஒரு மூணு நாளை முயற்சி ஒரு மூணு நாளைக்கு ஒரு முயற்சி ஒரு மூணு நாள் மாசத்துல ஒரு மூணு நாள் எல்லாரும் உறுதியாக எந்த விஷயங்களை பேசணும் அமர்ச்சியில்